तापत्रय சச்சிதானந்த விஷ்வோத்தியே தாபய விநாய் ஸ்ரீ கிருஷ்ணா வய நுமவன்போ யாத்தாஸ்தே கிருப்பா உத்தம்லோக்கம நாரத மகரிஷி ஸ்ரீகிருஷ்ணனுடைய தந்தையாராகிய வசுதேவருடைய கிரகத்தில் இருந்தார் ஒரு சமயம் வசுதேவர் நாரத மகர்ஷியை நமஸ்காரம் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டார் அப்படின்னு இதுக்கு கடைசியாக ஸ்லோகத்தில் பார்த்தோம் இங்கே சொல்லுகிறார் ஹே பகவன் பகவன் ஸ்லோகத்தில் இருக்குது ஹே பகவன் ஓ பகவானே பூர்ணமானவரேன்னு அர்த்தம் நிறைவானவரேங்கிற அர்த்தம் அதுக்கு வித்ரோகோ உத்தம ஸ்லோக வர்தமனாம் கிருபணானாம் யதா தாய் தந்தையருடைய வருகை குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் உத்தமஸ்லோக வர்தனாம் புண்ணிய ஸ்லோகமான அதாவது புனிதமான பாடல்களால் போற்றப்படக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை ஆசிரியத்திருக்கக்கூடிய மகான்களுடைய வருகை உத்தமஸ்லோக வர்தனாம் அதாவது பகவான் சொல்லி கொடுத்த மார்க்கத்தில் போகக்கூடிய மகான்கள் அப்படின்னு அர்த்தம் கிருபணானாம் யதா ரொம்ப பணிவாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்படி பிரயோஜனத்தை கொடுக்கிறதோ எவ்விதம் க்ஷேமத்துக்கு காரணமாகிறதோன்னு அர்த்தம் அப்படியே பக்த யாத்தா சர்வதேகி நாம் ஸ்வஸ்தையே பதி அப்படிங்கிறார் அவரை ஸ்தோத்திரம் பண்றார் நாரத மகர்ஷிய வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ற தங்களுடைய யாத்திரை நீங்கள் அங்கங்கே அப்படியே யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் மூன்று லோகத்திலையும் யாத்திரை பண்ணுகிறீர்கள் உங்களுடைய வருகை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் எல்லா ஜனங்களுக்கும் சமஸ்திராணிகளுக்கும் ஸ்வஸ்தயே அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் நன்மை ஏற்படுவதற்காகவே கஷமத்திற்காகவே அது காரணமாகிறது எப்படி அப்பா அம்மா வந்தால் குழந்தைகளுக்கு பிடிக்குமோ எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை ஆசிரயிச்சிருக்கிற மகான்களுடைய வருகையெல்லாம் பக்த ஜனங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி உங்களுடைய வருகையும் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறதுன்னு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் வசுதேவர் நாரத மகர்ஷியை பார்த்து இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் பகவன் பகத்தோ யாத்ரா ஸ்வஸ்த ஏ